و 셋ين اللهم صلِّ على محمد و على آل محمد كما صليت على إبراهيم و على آل إبراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد و على آل محمد كما باركت على إبراهيم و على آل إبراهيم انك حميد مجيد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد عذب الله من الشيطان الرجيم لل reworknamur roheem ما انزلنا عليك القرآن لتشقى الا تذكره لمن يخشى تنزيلا ممن خلق الارض والسماوات العلى الرحمن على العرش استوى اللهم قولي اذن تؤذر رسول الله صلى الله عليه وسلم على امرئ அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மர்ணித்து விட்ட முஸ்லிம்கள் பெருவினால் வரைக்கும் அதே சத்தியத்தை பின்பற்றி மர்ணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அவ்வாஹுடைய சாந்தி உண்டாவதாகும் அவ்வாஹ் அல்பர் ஆனின் இருபதாவது அத்தியாயத்தின் ஆரம்ப வணங்களிலே சொல்லுகின்றான் நீங்கள் சிரமப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த அழுக்கொரு ஆணை உங்களுக்கு இறக்கி அல்லவில்லை மாறாக அவனை பயப்படுகின்றவர்களுக்கு நல்லுபதேசமாக இந்த அழுக்கொரு ஆண் காணப்படுகின்றது பூமியையும் உயிர்வான வானங்களையும் படைத்த அந்த அல்லாஹுடமிருந்து இது இறக்கி அருளப்பட்டிருக்கின்றது அளவற்ற அருளாளன் அர்ஷின் மீது அமர்ந்திருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எமது சமூகம் பின்பற்றுவதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றது இஸ்லாமத்தின் ஒவ்வொரு அம்சமும் எதிலே அடங்கி இருக்கின்றது என்ற அடிப்படை அம்சத்தில் கூட கவனம் செலுத்தாததன் காரணமாக பிழை விளையாக விளங்கி நம்பிக்கைகள் நடவடிக்கைகள் இவை அனைத்திலும் இஸ்லாமிய வழிகாட்டலை அறியாமல் தவறு செய்து கொண்டிருக்கின்றார் சில தவறுகள் முஸ்லிம் என்ற வட்டத்தில் இருந்து ஒருவனை நீக்கிவிடக் கூடியது என்ற அளவுக்கு பயங்கரமானது ரஹ்மான் அல ராஷித்தவா அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்று அர் ரஹ்மான் என்பதாகும் அவன் மீது அமர்ந்து விட்டான் என்பது இஸ்லாம் கூறக்கூடிய அடிப்படை உண்மைகளிலே ஒன்று இன்னும் ஒரு வார்த்தையில் சொல்லுவதென்றால் படைப்பாளனான அல்லாஹ் தன்னை பற்றி எந்த சந்தேகமும் இல்லாத தன்னுடைய நூலிலே சொல்லுகின்ற ஒரு உண்மை அந்த அல்லாது அமர்ந்து விட்டான் என்பதாகும் எத்தனையோ மொழியாக்கங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன ஒரு சில நிலை அர்ஷின் மீது அமர்ந்து விட்டான் என்றும் இன்னும் சில மொழிபெயர்ப்புகள் அர்ஷின் மீது உயர்ந்து விட்டான் என்றும் இன்னும் சில மொழி மொழிபெயர்ப்புகள் அர்ஷின் மீது ஆட்சி அமைத்தான் என்றும் பல்வேறு விதமாக எழுதப்பட்டிருக்கின்றன உண்மை என்னவென்றால் அல்லாஹ் அர்ஷின் மீது அமர்ந்தான் என்ற அல்லாஹுடைய வசனம் இந்த வசனத்தை பற்றி அறிஞர்கள் கூட பல்வேறு மிக அதிகமான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் இன்றைய காலமாக இருந்தாலும் சரி முன்னைய காலமாக இருந்தாலும் சரி சத்தியத்திலே நடந்த முன்னைய அறிஞர்களின் வழியிலே நடப்பதுதான் சரியானதும் அந்த வழியிலே நடப்பதை நல்ல அறிஞர்கள் அந்த பாதையிலே செல்லுவதை நாம் காணலாம் கடந்த கால அறிஞர்கள் இமாம் மாலிக் இமாம் ஊசாயி இமாம் சௌரி இமாம் லைப் இமாம் ஷாபி இமாம் அகமது மின் ஹம்பல் இமாம் ராகவையில் இன்னும் இதுபோன்ற அறிஞர்கள் இவர்களுடைய அந்த சரியான வழிமுறை பொதுவாக கடைபிடிக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம் அது என்ன என்றால் அல்லாஹ் எப்படி தன்னை பற்றி சொல்லி இருக்கின்றானோ அல்லாஹ் இப்படித்தான் இருப்பான் என்று சொல்லாமல் அதே நேரத்தில் அல்லாஹை மனிதர்களோடு ஒப்பிடாமல் அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற விடயங்களை மறுக்காமல் எப்படி அவ்வா சொல்லுகின்றானோ அதே நம்பிவிட்டு செல்வதுதான் இந்த குறிப்பிடப்படாத அறிஞர்களுடைய நிலைப்பாடாகும் இதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற உண்மையும் ஆகும் இப்போது எமல் உள்ள ஒரு அறிஞர்கள் இவர்கள் படைப்பினங்களை அல்லாஹோடு ஒப்பிடுகின்றார்கள் எனவே அவர்களுடைய சிந்தனையில் அல்லாஹ் அரசிலே அமர்ந்திருக்கின்றான் என்பதை உடனடியாக அவர்கள் மறுத்து விடுகின்றார்கள் ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாவை போன்று எதுவும் கிடையாது என்று அல்புரானிலே அல்லாஹ் சொல்வதை வைத்து அல்லாவை தூய்மைப்படுத்துகின்றோம் என நினைத்து அல்லாஹ் சொல்லி இருக்கின்ற உண்மையை அவர்கள் மறுக்கின்றார்கள் ஏனென்றால் இது அல்லா உப்பு படைப்பினங்களை ஒப்பு ஒப்பிடுவதாக இருக்கின்றது என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் ஆனால் உண்மை நிலை இவ்வாறு அல்ல இமாம் புகாரியுடைய ஆசிரியர்கள் ஒருவராகிய நொஹிம்பின் ஹம்மத் இது படைப்பை போன்று என கூறி அல்லாஹுக்கு ஒப்பாக்கினால் அவன் காபிராகிவிட்டான் அதே நேரத்தில் அஹ் தன்னை பற்றி எப்படி விபரித்து கூறியிருக்கின்றானோ அதனை யாராவது மறுத்தால் அவனும் காபிலாகிவிட்டான் என இந்த அறிஞர் கூறுகின்றார் அவ்வளாகவே படைப்பினங்களோடு ஒப்பிட்டு அவனும் காபிலாகிவிடுவான் அவ்வாஹ் தன்னை பற்றி சொல்லி இருப்பதை ஏற்றாது மறுத்துவிட்டால் அவனும் காபிலாகிவிடுவான் என்று இமாம் புகாரியுடைய ஆசிரியர் கூறுகின்றார் இப்போது இமாம் இப்னு தசீர் தெளிவுபடுத்துகின்றார்கள் அல்லாஹோ அவனுடைய தூதரோ அல்லாஹை பற்றி அவன் இப்படித்தான் என்று சொன்னால் அது ஒருபோதும் படைப்பினங்களோடு அல்லாஹை ஒப்பிடுவதாக ஆக அல்லாவை பற்றி அணிய வசங்களிலோ சனியான ஹரிசரிலோ வரக்கூடிய கூடியவற்றை நம்புவதென்பது அல்லாவுக்கு அது எந்த விதத்தில் பொருத்தமாக இருக்கின்றதோ அதே போன்று நம்புவதென்பது அல்லாவுக்கு குறைகளை ஏற்படுத்தக்கூடிய விதங்களை மறுப்பதென்பது இப்படி யாராவது நடந்தால் அவன்தான் நெருவலில் நடக்கின்றான் என்று மிக தெரிவாக சொல்லுகின்றான் எனவே அவ்வாஹ் அரிசின் மீது அமர்ந்து விட்டான் என்று அல் குரானிலே பல இடங்களில் அவ்வாஹா சொல்லுகின்றான் இதனுடைய கருத்தை மாற்றி அப்படி சொன்னால் அப்படி படைப்பினங்களை ஒப்பாக்குவதாக ஆக்குகின்றது என்று நினைப்பவர்கள் இவர்கள்தான் அாவுக்கு படைப்பினங்களை ஒப்பாக்கக்கூடியவர்கள் உண்மையில் அவ்வாஹ் சொல்லுபவற்றை எப்படி சொல்லி இருக்கின்றானோ அதே போன்று நம்புவதும் அவனிலே குறைகள் ஏற்படுவதை மறுப்பதென்பதும் இதுதான் நேர்வழியில் உள்ள போக்காகும் இந்த போக்கைத்தான் இன்று முதல் அன்று வரைக்கும் உள்ள சிறந்த அறிஞர்கள் கடைபிடித்திருக்கின்றார்கள் இதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற உண்மையாகும் எனவே அல்லாஹ் அர்ஷிலே அமர்ந்து விட்டான் என்பதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற உண்மை அல்லாஹ் அர்ஷின் மீது ஆட்சி அமைத்தான் என்பது நாம் மேலே சொன்னது போன்றும் ஏற்கனவே அல்லாஹுடைய ஆட்சி அனைத்து படைப்பினங்கள் மீதும் இருக்கின்றது அரசை படைத்ததன் பிறகுதான் அதன் மீது ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதல்ல இப்படி பிழையான கருத்துக்கள் கொடுக்கின்ற அவர்களிலே மிக அதிகமானவர்கள் அல்லது ஒட்டுமொத்த அனதி மதுகபை சார்ந்தவர்கள் இப்படியான தவறான சிந்தனை போக்கில் இருக்கின்றார்கள் இவர்களுடைய சிந்தனை போக்கு எந்த அளவு தவறானது என்று அனவி மதுகபிலேயே பிரபல்யமான அவர்களுடைய அறிஞர் இவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் அவ்வா அர்ஷின் மீது இருப்பதை மறுக்கக்கூடியவனுடைய தீர்ப்பு என்ன என்பது பற்றி கனவி மதுரக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்பதை இரண்டாவது தெளிவுபடுத்துகின்றது الحمد لله الذي نهدى و نصعينه من يهده الله فلا مضل له و من يضلله فلا هادي له و اشهد ان لا اله الا الله وحده لا شريك له و اشهد ان محمدا عبده و رسوله فان خير الكلام كلام الله و خير الحديث حديث محمد و شر الامور محدثاتها و كل محدثه بدعه و كل بدعه ضلاله و كل ضلاله في النار اما بعد الله وحتى اور مسلموديه ನಂಬಿಕೆಗಳು ಎಪ್ಪಡಿ ಇರಕೇವೆಂ விடயத்தை அம்பிக்கைகள் என்று சொல்லுவார்கள் இதுபற்றி எழுதப்பட்ட நூல்களில் அவர்கள் எழுதிய நூல் பிரபல்யமானதாகும் அவர்களுடைய மதுகபை கடந்து பொதுவாக அனைத்து அறிஞர்களும் அதிலுள்ள சில சில குறைகளை சுட்டிக்காட்டினாலும் அசைதாவிலே மிக முக்கியமான ஒரு நூலாகாது கருதப்படுகின்றது அதே போன்று அந்த நூலுக்கு விளத்த உரை எழுதியவர்கள்தான் நான் சொன்ன இமாம் என்ற அனபி மதுகபின் பெயரால் திரபதியமான அரியன் அவ்வா அரிசின் மீது அமர்ந்தான் என்பதை இந்த அரிசி என்பது அரபு மலு தெரிந்த ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தை சிம்மாசனம் என்ற கருத்தை தரக்கூடியது புறானுடைய வசனங்களுக்கு அல்லாஹை பற்றிய வர்ணனைகளுக்கு பிழை பிழையாக விளக்கம் கொடுக்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய இந்த ஆர்ஷை நாம் மேலே சொன்னது போன்றோ அல்லாஹுடைய ஆட்சி என்று மிக பிழையான விளக்கத்தை கொடுக்கின்றார்கள் இதனை இந்த அறிஞர் எப்படி குறிப்பிடுகின்றார் என்றால் இதுதான் அல்லாவுடைய வார்த்தைகளை தெளிவுபடுத்துவது இப்படி அல்லாவுடைய வார்த்தைகளை தெளிவுபடுத்தக்கூடியவர்கள் அல்லாவுடைய அரிசை அவனுடைய ஆட்சி என்று சொல்லுகின்றார்கள் அப்படியானால் பின்வரக்கூடிய வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுவதை எப்படி எதிர்கொள்வது என்று கேட்டு சில குரான் முன்வைக்கின்றான் உதாரணமாக அத்தியாயத்தின் பதினேழாவது சமானியா மருமை அந்த நாளையிலே எட்டு வானவர்கள் தங்கள் அந்த அரிசை சுமப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அதே போன்று பதினோராவது வசனத்தின் பதினோராவது அத்தியாயத்தின் ஏழாவது வசனத்தில் அரிஷ அழல்மா அல்லாஹுடைய அரிஷ் நீவின் நீவிருந்தது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இப்போது இந்த மிகச் சிறந்த அறிஞர் மதுனபின் பெயரால் அவருடைய பெயர் பிரபல்யமாக இருந்தாலும் ஒரு முஸ்லீம் கடைபிடிக்க வேண்டிய வகையை மட்டும் பின்பற்றி ஆதாரம் கொள்ளுகின்ற போக்கு அவர்களிலே நாம் அறிந்தவரை முழுமையாக காணப்படுகின்றது அவர்கள் கேட்கின்றார்கள் அல்லாஹுடைய ஆட்சியைத்தான் மருமை நாளையில் எட்டு மலக்குகள் தோள்களிலே சுமந்திருப்பார்களா என்று கேட்கின்றார்கள் ஏனென்றால் அல்லாவுடைய அரிசை எட்டு வானவர்கள் மருமை நாளையில் சுமப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அரிசி என்றால் அல்லாஹுடைய சிம்மாசனம் இந்த சிம்மாசனம் என்ற கருத்தை திரிவுபடுத்தி மாக்கி அல்லாஹுடைய ஆட்சி என்று சொல்லுகின்றார்களே அப்படியானால் அல்லாஹுடைய ஆட்சியைத்தான் எட்டு மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருப்பார்களா அல்லது அல்லாவுடைய ஆட்சிதான் நீரின் மீன் இருக்கின்றதா அதே போன்று அவர்கள் மருமை நாளையில் எல்லோருமே சூர் ஊறப்பட்ட போது மூச்சையாகி விழுந்திருந்து எழுகின்ற சந்தர்ப்பத்திலே மூசா அலைகி அவர்கள் அல்லாவுடைய அரிசின் காலை பிடித்துக் கொண்டிருப்பார்கள் என்று நதிய அவர்கள் சொல்லுகின்றார்கள் அரிசி என்பது ஆட்சி அதிகாரம் என்றிருக்குமானால் ஆட்சி அதிகாரத்தின் காலைத்தான் மூசா நபி அவர்கள் பிடித்துக் இந்த கருத்து எந்த அளவு என்பதை நாம் புரிந்து முடியும் என்று அந்த அறிஞர் தெளிவுபடுத்துகின்றார் இவற்றை சொல்லிவிட்டு அந்த அறிஞர் சொல்லுகின்றார் அவ்வா அரிசின் மீது இருக்கின்றான் என்பதை மறுக்கக்கூடியவர்கள் அஹா சொன்ன சொற்களை அப்படியே அவனது கருத்தை புறக்கணிக்கக்கூடியவர்கள் நான் மேலே சொன்ன பிரகாரம் அதாவது அவ்வாஹ் அர்ஷின் மீது அமர்ந்திருக்கின்றான் என்ற விதத்திலே அவர்கள் தெளிவுபடுத்தினால் அவர்கள் நேர் வழியிலே சொல்லுவார்கள் அதே போன்று எங்களுடைய அறிவோடு உடன்பட்டு செல்வதையும் அவர்கள் அறிந்து கொள்ள முடியும் அதே போன்று ஆதாரங்களின் அடிப்படையில் அவர்கள் நடந்த அந்த பாதையை அவர்கள் அடைந்து கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள் இருந்தாலும் உண்மை நிலவரம் என்னவென்றால் இவர்கள் ஆதாரங்களை கைவிட்டு விட்டார்கள் கைவிட்டதன் காரணமாக வழியிலிருந்து இவர்கள் வழிக் விட்ட என்று மிகளிவாக சொல்லுகின்றார் தமிழ் பேசும் உலகத்திலே ஒரு சில அறிஞர்கள் என்ற போர்வையை போட்டுக்கொண்டு அவ்வா அரிசிலே இல்லை என்று தெளிவாக நிராகரிக்கின்றார்கள் அவ்வாறு நிராகரிக்கக்கூடியவர்கள் ஆதாரத்தை புறக்கணித்து அவர்கள் வழிவட்டு விட்டார்கள் என்று அதே அனபி மதுஹபின் ஆண்டுகளுக்கு முன்னர் வந்த இந்த அறிஞர் சொல்லுகின்றார் இதனையும் தாண்டி அனபி மதுஹப் ஓட்டப்படுகின்றதோபி மதுகப் உருவாக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த அறிஞர் இமாம் அபு அனீபா அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவர் இருக்கின்றான் இது எனக்கு தெரியாது என்று கூட ஒரு மனிதன் சொல்லிவிட்டான் என்றால் அவன் காபிராய் விடுவான் என்று இமாம் அபோ மனித அவர்கள் சொல்லுகின்றார் ஆகவே உண்மை என்னவென்றால் இன்னவ்லாத்தவா அலல் அர்ஷ் அவர்ஷின் மீது அமர்ந்தான் என்ற விடயம் அறிஞர்கள் பல்வேறு கருத்துக்களை சொன்னாலும் தமிழ் மொழிபெயர்ப்புக்களிலே பல்வேறு விதத்திலே அது மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் தன்னை பற்றி கூறுகின்ற உண்மை இத்தவா என்றால் அமர்ந்தான் என்று கருத்து அல்லாஹ் அரிசின் மீது அமர்ந்தான் என்று தன்னை பற்றி அல்லாஹ் சொன்னதை அல்லாவுடைய திருப்தியை எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஏற்க வேண்டும் அவனுடைய அசைதா அல்லாஹ் அரிசிலே இருக்கின்றான் என்று அவன் நம்ப வேண்டும் இந்த வசனத்தை தெரிந்தவன் பிறகும் யாராவது அதனை நம்பாமல் அதனை மறுத்தால் இமாம் அபு அனீபா சொல்வது போன்று அவன் காப்பிராகி விடுவான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அரிசி என்பது அல்லாவுடைய சிம்மாசனம் அதனுடைய கருத்தை இல்லாமலாக்கி அது ஆட்சி அதிகாரம் என்று பொருள் கொடுத்தக்கூடியவர்கள் ஆதாரங்களின் அடிப்படையில் செல்ல செல்லவில்லை எனவே அவர்கள் வழியேற்றில் சென்றுவிட்டார்கள் என்பது மற்றொரு அறிஞரான இமாம் அபுல் அல் என்ற அறிஞருடைய கூற்றாகும் உண்மையில் இந்த விடயங்களை உங்களுக்கு மத்தியிலே பகிர்வதற்கு காரணம் அரபு தெரியாத ஒரு நபர் அதன் அல் குரானின் மொழிபெயர்ப்புக்களை படிக்கின்ற போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே இதனுடைய கருத்தை எழுதி வைத்திருக்கின்றார்களே சரியானதை எப்படி தெரிந்து கொள்வது இமாம் இப்னு கசீர் அவர்களுடைய தப்மீரிலிருந்து அதனை தெளிவுபடுத்துமாறு ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார் இந்த இடத்திலே நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் இன்னு பசீர் என்பது மிக பிரபல்யமான அல்பொரானுக்கு எழுதப்பட்ட ஒரு விரிவுரை அதிலே அல்லாஹ் அரசியலே அமர்ந்திருக்கின்றான் என்ற விடயம் பற்றி என்ன எழுதியிருக்கின்றார்களோ இதனை முதலாவது நாம் என்ன சொன்னோமோ அதுதான் அந்த இன்னு கசீர் இந்த தப்சீர் எழுதப்பட்டிருக்கின்றது குரான் சுட்டான் என்பதுதான் உண்மை தன்னை பற்றி அல்லாஹ் இப்படி சொல்லி இருப்பதை அப்படியே நாம் ஏற்று வேண்டும் அல்லாவுக்கு படைப்பினங்களை ஒப்பாக்கக்கூடியவர்கள்தான் அல்லாஹ் அரசியிலே அமர்ந்திருக்கின்றான் என்று சொன்னால் அது அல்லாவுக்கு ஒப்பாக்குவதாகிவிடும் என்று தவறாக விளங்குகின்றார்கள் உண்மை அது அல்ல ஆரம்பால அறிஞர்கள் முதல் இன்று வரைக்கும் நேர்வழியிலே நடந்தவர்கள் அல்லாஹ் அரசின் மீது அமர்ந்திருக்கின்றான் என்று வந்திருப்பதை அப்படியே நம்பியிருக்கின்றார்கள் அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி சொல்லுகின்றானோ அப்படியே நம்புவதுதான் நேர்வழி நடந்த அறிஞர்களுடைய வழிமுறை என்பதையும் இமாம் இப்னு கசீர் அவர்கள் மிக தெளிவாக பதிவதிக்கின்றார்கள் இந்த விடயத்திலே மிகச் சரியான விடயத்தை பதிவிட்ட இமாம் இப்னு கசீர் அவர்கள் அவர்களுடைய தசீரிலே என்ன எழுதப்பட்டிருக்கின்றது என்று கேட்டது கிணங்கு அது தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது இருந்தாலும் நேர்வழியை தேடக்கூடிய ஒவ்வொருவரும் இன்னும் ஒரு அம்சத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் எழுதிய ஒவ்வொரு நூலிலும் குறைபாடுகள் காணப்படுகின்றன அதே இப்னு கசீர் என்ற தஃீர் பிரபல்யமானதும் பழையதும் ஒரு சிறு உதாரணத்தை கூறி இந்த உபதேசத்தை முடித்துக் கொள்கின்றேன் அதாவது சுலைமான் அடைய செலாத்துவசலாம் அவர்களை பற்றி ஒரு குரான் வசனத்திலே சொல்லப்படுகின்ற போது சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் அவர்கள் தங்களுடைய தங்களுடைய படைகள் பற்றி உலக காரியத்தில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் என்பதை சொல்லக்கூடிய வசனத்துக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் குரானிலோ ஹபீஸிலோ எந்த ஒரு தகவலும் பதிவு செய்யப்படாத நிலையிலே சுலைமான் அலி சலாத்து அவர்கள் சூரியன் மறையும் வரைக்கும் தங்களுடைய கொள்கைகளின் அலங்கிலேயே மயங்கி கிடந்தார்கள் அசற்ையை கைவிட்டு விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த செய்திக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த செய்தி அல்லாஹ் அறிவித்த செய்தியோ அல்லது அவனது தூதர் அறிவித்த செய்தியோ கிடையாது மாறாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்னை போன்ற சாதாரண முஸ்லிம்கள் கூட தொழுகையை அதன் உரிய நேரத்தை விட்டும் தெரிந்து கொண்டே விழிப்பு நிலையிலே விடக்கூடாது விட மாட்டோம் இஷா ஆனால் அல்லாயின் தூதர்கள் ஒருவராகிய சுலைமான் அலஹி சலாத்து அஸ்லாம் பற்றி வெறும் அற்ப இந்த குதிரைகளின் அளவுகளிலே மயங்கி அசர் தொழுகையை அவர்கள் அப்படியே சூரியன் மறையும் வரைக்கும் விட்டு என்ற பிழையான தகவல் தஸ்தீர் இன்னு காணப்படுகின்றது எப்படியோ கொரானையும் சுண்ணாவையும் நாம் படிக்க வேண்டும் அதிலுள்ள விடயங்களின்படி அல்லாவுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு செயல்பட வேண்டும் அதிலே இன்றைய உபதேசத்தில் நாம் எடுத்துக்கொண்ட அம்சம் அல்லாஹ் அர்ஷிலே அமர்ந்திருக்கின்றான் என்பதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற உறுதியான உண்மை இந்த உண்மையை மறுக்கின்றவர்கள் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் அவன் காவிரி என்பதை இமாம் அபு அனீபா சொன்னதை மேற்கோள் காட்டி உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி இருக்கின்றேன் அதே போன்று அதே மதுரா இவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆதாரங்கள் சொல்லக்கூடிய உண்மை அமிலே அமர்ந்து விட்டான் என்பதாகும் இதற்கு மாற்றமான கருத்தை சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் ஆதாரங்களை பின்பற்றாததன் காரணமாக நேர்வழியிலிருந்து வடிவெட்டு விட்டார்கள் அறிஞரே சொல்லுகின்றார் நிலைமை என்னவென்றால் ஒட்டுமொத்த அணவி மதுரவை பின்பற்றுகின்றவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஜமாத் என்ற அவர்கள் சொல்லுவதுதான் சரி என்று மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய உளமாக்கள் அல்லா அரசின் மீது இல்லை என்று மறுக்கின்றார்கள் எனவே அணவி மதுரவின் அறிஞர்களுடைய பார்வையிலே இவர்கள் காவிராகி விடுகின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்து மட்டும் நாம் பின்பற்ற வேண்டும் எந்தெந்த இடங்களில் அறிஞர்கள் தவறு விட்டிருக்கின்றார்களோ அவற்றை புறக்கணித்து சரியானதை தேடி பின்பற்றுகின்ற உண்மையான முஸ்லிம்களாக மன்னிக்க கூடிய பாக்கியத்தை அல்லாஹங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக அப்போது